வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் என்ன சொல்லி வளர்க்கிறோம் தெரியுமா அந்த பையனை பாரு அவன் எப்படி படிக்கிறான் அந்த பையனை பாரு அவன் எப்படி சாப்பிடுறான் அந்த பையனை பாரு எப்படி அவன் விளையாடுறான் இதுவேதான் இதுதான் நாம வளர்ந்த பின்னாலையும் நமக்கு அதே எண்ணம் வருது அவன் அப்படி இருக்கானே நம்மளால அப்படி இருக்க முடியலையே இது வந்து குழந்தையில இருந்து நம்ம ஊட்டி வளர்க்கறோம் அதே போல அது நடக்கல அப்படிங்கும் வரக்கூடிய கோபம் அவன் எப்படி படிக்கணும் நீ படிக்கிறியா அப்படின்னு திட்டுறது கோபம் வந்தா கடும் சொற்களை சொல்வோம் அதே மாதிரி ஆசை இந்த நாளும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையற்றது ஏன் தேவையற்றது தெரியுமா ஒருவராள ஒரு மணி நேரத்துல முயற்சிக்க என்னால நடக்க முடியலனு பொறாமப்படுறது கண்டிப்பாக நம்மை மேன்மைப்படுத்தாது அதே போல ஆசை ஒருத்தர் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி வைத்தியம் பார்ப்பார் பணக்காராயிருப்பார் அவன் எப்படி கார்ல போறான் எப்படி வரான்னு ஆசை பிறரை பார்த்து பொறாமையும் ஆசையும் படுவது அதே மாதிரி தேவை இல்லாதது எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபப்படுறது அது நமக்குள்ளேயே இருக்கு அந்த கோபம் யாராவது நம்ம மேல வந்து இடிச்சுட்டாங்க அப்படின்னா உடனே வெறிச்சு பார்த்து திட்டுறது யாராவது நம்மள பாக்கல அல்லது பார்த்து பேசாம போயிட்டாங்கன்னா உடனே திட்டுறது அந்த கோபம் கோபம் வந்ததுன்னா அது கூடவே அந்த கடும் சொற்களும் வந்துடும் இந்த நாலு குணங்களையும் தவிர்த்துட்டு இந்த நாலு குணங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு செய்யக்கூடிய விஷயங்களே அறம் அப்படிங்கிறதாகும் அல்லது அரசியல்களுக்கு இந்த நான்கு விஷயங்களும் பொருந்தாத வகை ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில இந்த நான்கையும் அதாவது பொறாமை ஆசை கோபம் கடும் சொற்கள் இந்த நான்கு விஷயத்தையும் தவிர்த்துட்டு அன்போடு பழகுவோம் மனிதத்தை நேசிப்போம் திரு திருவள்ளுவர் சொல்லும் பொழுதும் மிக தெளிவா சொல்றார் பொறாமை ஆசை கோபம் கடும் சொற்கள் இந்த நான்கும் இல்லாமல் செய்வதே அறம் அப்படின்னு சொல்றாரு நாமும் அரசியலை செய்ய முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் மீண்டும் குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் என்ற இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி